புன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னில்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக்க நாயக்கன் பதங்கள் போற்றி முப்பத்திரெண்டாவது பாடல் பாயிரத்த சேத்தா நாற்பதாவது பாடல் இவ்வுடல் மருவும் ஜீவன் இலங்கு தைஜச நின்றாவன் இவ்வுடல் மருவும் ஈசன் ஹிரண்யகர்பனாவன் இவ்வுடல் இரண்டு பேர்க்கும் லிங்க சூக்ஷ்ம சரீரம் இவ்வுடல் கோஷம் ஊன்றாம் இது கனா அவஸ்தயாமே சூக்ஷ்மஜமிமட்டும் சொல்லினோம் இப்பால் தூலமாக்கும் ஆரோபந்தானும் அடைவினின் மொழியக்கேளாய் தாக்குமிவ் உயிர்க்குத் தூல தனுவும் போகமுண்டாக காக்குமவ் ஈசன் பஞ்சீகரணங்கள் செய்தாந்தானே உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனேன்னு சொல்லி துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்பி வந்த சிஷியனை இங்க வந்து முன்னெடுப்போம் அப்படி வந்த சிஷியனை பார்த்து ஆத்ம ஜானத்தினாலதான் மோக்ஷம் என்று சொன்னார் குருவானவர் அது அவனுக்கு சரியாக புரியவில்லை சுருக்கமாக உறங்கும் பொழுதும் விழித்திருக்கும் பொழுதும் கனவு காணும் பொழுதும் உடலுக்கும் உனக்கும் உள்ள என்ன என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்தாயேயானால் உன்னை பற்றிய உண்மையை நீ உணர்ந்து கொள்வதற்கு அது துணை புரியும் அப்படிப்பட்ட ஆராய்ச்சி பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னார் ஆசிரியர் சற்று இதை விளக்கமாக சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்லுவது ஓரளவுக்கு விளங்குவது போல இருக்கிறது கனவு உறக்கம் நனவு இவற்றை பற்றி ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த பாடலை பார்த்தாதான் தெரியும் பதினேழாவது பாடல் நனவு கண்டது நான் கண்ட நனவுள நினைவு நீங்கி கனவு கண்டதும் சுழுத்தி கண்டதும் வேறொன்றே போல் தினம் அனுபவிப்பதும் ஒக்கும் தெரியவும் இல்லை சற்றே மனதில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அது அருள் என்று சொன்னார் அந்த புஸ்தத்தில் நம்பர் வித்தியாசமா இருக்கும் பதினேழு ஏழும் இருபத்தி பாட்டா இருக்கும் ஆகினால அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னு சொன்ன உடனே அத்தியாரோப அபவாத கிரமத்தின் மூலமாக விஷயத்தை விளக்குவதற்கு ஆச்சாரியர் தொடங்கிவிட்டார் இதை பற்றியெல்லாம் விளக்கமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நடுப்புற கிளாஸ்ல வந்து அதெல்லாம் புரியாது அதனால இதெல்லாம் ஏற்கனவே விளக்கமாக சொல்லப்பட்ட விஷயம் இப்ப இதில் வந்து இந்த அத்தியாரோப அபவா அத்தியாரோப அபவாத பிரக்ரியாவின் மூலம் ஆத்மஸ்வரூபத்தை உபதேசிக்கிறார் ஆச்சாரியர் அப்போ ஹோல் சிருஷ்டியவே பேச வேண்டி வருகிறது அத்தியாரோப அபவாதம்னு சொன்னாலே அதுக்கு தான் ஒரு பாடல் சொன்னார் இருபத்தி ஒன்றாவது பாடல் இதில் மற்ற புஸ்தத்தில் அந்த நீங்கள் வச்சுருக்கிற புஸ்தத்தையே ஃபாலோ பண்ணுவோம் இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தெட்டாவது பாட்டாக இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வு ஒளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்தவென்று அறிந்து கொள்ளே எல்லாம் கற்பனையினால தோன்றியதப்பா அப்படின்னு சொல்லி அதுதான் எப்படி என்ற கால அனாதியான் ஜீவரெல்லாம் எதுக்கு இது போறேன்னு சொன்னால் இப்போதான் இதோட தொடரணும்னா செதான் புரியும் உங்களுக்கோ இல்லையோ எனக்கு சொல்கிற போது தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக நல்ல எப்படிங்கிறதுன்னு கேட்டால் அதுதான் எப்படின்னு சொன்னால் இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் மூணு குணம் இருக்குது மாயான்னு ஒன்று இருக்குது அதில் மூணு குணம் இருக்குது மாயான்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறதே தப்பு வேறு வழி இல்லை உபதேசத்துக்காக சொல்ல வேண்டியிருக்கு அதனால் மாயேன்னு ஒன்று இருக்குது அந்த மாயா மூன்று குணமாக இருக்குது அதில் வந்து அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால இந்த வந்து இந்த மூணு குணம் வந்து விவகாரம் பண்ண ஆரம்பிக்கிறது ஈஸ்வன் உட்புற உட்பார்வையாலே முக்குணம் வியமாமேன்னார் அப்போ ஈஸ்வரனுடைய உட்பார்வைன்னா என்ன அர்த்தம் பிரதிபிம்ப பிரதானம்னு அர்த்தம் அதுக்கு வந்து இந்த சேதனை தன்மை உண்டாகிறது இந்த மூணு குணம் ஜடந்தான் ஜடமான இந்த மூணு குணக்கும் மூணு குணத்துக்கும் சேதனத்தன்மை உண்டாயிடுறது அப்படி சேதனத்தன்மை உண்டான உடனே சாத்விகம் இருக்கக்கூடிய சமஷ்டி வஷ்டி சிருஷ்டி சொல்லப்பட்டது சாத்விகம் இருக்கக்கூடிய சமஷ்டி சிருஷ்டி சொல்லப்பட்டது சாத்விகாம்சத்தினுடைய வெஷ்டி சிருஷ்டி என்ன பஞ்ச ஜானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் விடப்படாது பஞ்ச ஜானேந்திரியங்கள் சொல்லக்கூடிய சாத்விகம்சம் சிருஷ்டி உண்டாச்சு அதே மாதிரிதான் ஈஸ்வரனும் அதுல உண்டான அதேதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு அதுவே வந்து முதல்ல என்ன சொன்னார் அது காரண காரண சரீரத்தை பத்தி முதல்ல சொல்லப்பட்டது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல இருபத்தி அஞ்சில் வந்து ஈஸ்வரனை சொல்லிவிட்டு அப்புறம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் காரண சரீரத்தை சொல்லி அப்புறம் காரண சிருஷ்டியை பற்றி சொல்லி அப்புறம் சூக்ம சிருஷ்டியை பற்றி ஆரம்பித்தார் அப்படி சூக்ம சிருஷ்டியை பற்றி சொல்லும் பொழுது இன்னைக்கு அதெல்லாம் கவனிச்சுன்னு வரணும் அதான் நான் இந்த புஸ்தகத்தையே பார்க்குறேன் எனக்கு இந்த நம்பர் பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால பார்க்குறேன் இந்த புத்தகத்தை இந்த வடிவேல் செட்டியாருடைய ஊரை அதனால் ஆவரணசக்தி விக்ஷேபசக்தியெல்லாம் சொல்லி அப்புறம் அதில் வந்து பஞ்சபூதங்களையெல்லாம் சொல்லி எது சூக்ஷ்மத்தில் முதல்ல காரண அவஸ் காரண நிலையை பற்றி ஈஸ்வரனுக்கு காரணம் ஜீவனுடைய காரண அம்சத்தை எல்லாம் சொன்னதுக்கு பிறகு சூக்ஷ்ம அம்சத்தை விசாரம் பண்ண ஆரம்பித்து அந்த காரண அம்சத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு அம்சத்தை சொன்னார் ஆவரணம் விக்ஷேபத்தை சொல்லி அப்போ அந்த விக்ஷேபத்தில் வந்து தான் சிருஷ்டி உண்டாகிறதுன்னு ஆரம்பித்தார் தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் விண்ணில் காற்றதாம் காற்றில் தீயாம் கணலில் நீர் நீரின் மண்ணாம் போற்றுமிந்தும் நொய்ய பூதங்கள் என்று பெயராம் சாற்றும் மற்ற இவர்க்கு போக சாதன தனுவுண்டாகும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் இருபத்தொம்பதாவது மாட்டில் நான் இருபத்தொன்பதுனா நீங்கள் சேர்த்துக்கணும் ஏழு ஏழு நம்பரை சேர்த்துன்னு முப்பத்தி பார்க்கணும் உங்கள் புஸ்தகத்தில் அது இந்த கையில் இருக்கிற நம்பருக்கும் அதுக்கு அந்த பாயிரத்தை சேர்த்து சேர்த்து நம்பர் போடுறதுனால பாயிரத்தை சேர்த்து நம்பர் போட்டிருக்கு பாயிரத்தை சேர்க்காம நம்பர் போட்டிருக்கு அதனால நமக்கு இந்த குழப்பம் வருது இந்த குழப்பம் தொடரும் அடிக்கடி நம்பர் சொல்கிற குழப்பம் தொடர்ந்து வந்துட்டுதான் இருக்கும் ஆகலையே ப அதில் தான் ஞானேந்திரியங்கள் மனசெல்லாம் அதில் சிருஷ்டியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் எல்லாருக்குமே இது தான் அது சொன்னதுக்கு பிறகு முப்பதாவது பாட்டில் பாயிரத்தை விட்டு முப்பதாவது பாட்டில் சூக்ஷ்ம ஷரீரத்தில் இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்களும் மனசு புத்தியெல்லாம் உண்டாச்சுன்னு சொல்லி சொல்லப்பட்டது முப்பத்தி ஒன்னாவது குணத்தில் வந்து ரஜோகுணத்துலேருந்து உண்டான சிருஷ்டியெல்லாம் சொல்லப்பட்டது அது கர்மேந்திரியங்களும் பிராணன் அப்படி சொல்லப்பட்டது அப்படி சொல்லி சூக்ஷ்ம சரீரத்தை சொன்னார் அந்த இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு தைஜசன்னு பேர் இந்த சரீரத்தை சமஷ்டியாக இருக்கிறவனுக்கு ஹிரண்ய பேர் இது ரெண்டு பேருக்கும் சூக்ம சரீரம் இது கன அவஸ்டயாமே அப்படின்னு சொல்லிவிட்டார் ஆச்சா அப்போ காரணப் பிரபஞ்ச சிருஷ்டி அதுக்குள்ளேயே காரண சரீர சிருஷ்டி சொல்லியாச்சு அப்புறம் சூக்ஷ்ம பிரபஞ்ச சிருஷ்டி அப்புறம் சூக்ம ஷரீர சிருஷ்டியும் உபதேசிச்சாச்சு எல்லாம் அத்தியாரோபம் ஞாபகம் அப்புறம் வந்து அடுத்தது என்னான்னு கேட்டால் இனி ஸ்தூல பிரபஞ்ச ஸ்தூல கொஞ்சம் ஸ்தூல பிரபஞ்ச அப்புறம் ஸ்தூல ஷரீர சிருஷ்டியை சொல்லணும் அதுக்கு தான் இந்த பாட்டை ஆரம்பித்தார் நம்ம இது படிச்சுட்டோம்னு நினைக்கிறேன் முப்பத்தி மூணாவது பாட்டை ஜடம் இம்மட்டும் சொல்லினோம் இதுலேருந்து ஒரு விஷயத்த சொல்ற ஜடம்ங்கிறத தெளிவாக சொல்கிறார் இது வந்து சேத்தனம் கிடையாது நம்ம எல்லோரும் என்ன நினச்சின்னு இருக்கோம் நம்ம உடம்பு சேதனம்னு நினச்சிட்டு இருக்கோம் மனசு சேத்தனம்னு நினச்சிட்டு இருக்கோம் சேதனம்னு நினச்சி சத்தியம் வேறு கொடுத்து விவகாரம் பண்ணி இப்போ வேதாந்தம் படிச்சுட்டு உட்காண்டிருக்கோம் ஆகையினால இதெல்லாம் வந்து உணர்வு உயிர் உள்ளது அப்படின்னு நினைக்கிறேன் இது உணர்வு ரூபமாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் இதுவே சேதனம்னு நினச்சிட்டு இருக்கோம் எப்படி பல்பே கரண்ட்டுன்னு நினச்சா எப்படி இருக்கும் கரண்ட்டு வேற பல்பு வேறதான் பல்பே கரண்ட்டுன்னு நினச்சா எப்படி முட்டாழ்த்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் சித்த மனசு மனசு புத்தி இந்த சரீரமெல்லாம் வந்து உட சுத்த சைத்தன்யம்னு நினைக்கிறது சுத்த சைத்தன்யம் இல்லை சைத்தன்யம்னு நினைக்கிறது சுத்த சைதன்யம்ங்கிறது நம்ம பிரித்து உபதேசம் பண்ணுறதுனால தானே சொல்ல வேண்டியிருக்கு இது வந்து சேத்தனவத் பவதி நது சேதனம் எது நம்ம சரீரம் நம்ம உடம்பு மனசு புத்தி எல்லாம் சேதனம் மாதிரி இருக்குது இது நல்லா புரிஞ்சுக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சேதனம் மாதிரி இருக்குது சேதனம் மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம் சேதனம் இல்லைன்னு அர்த்தம் இரவல் வாங்கின்னு இருக்கு சேதனத்துக்கிட்ட இருந்து இரவலை வாங்கிக்கிட்டு இதுவே சேதனம் மாதிரி நடிக்கிறது அதனால தான் இதெல்லாம் என்ன சொல்கிறோம்னா இதை சிதா பாசனுங்கிறோம் சொல்லப்போனால் சிதாபாசன் ஏதோ அந்தக்கரண பிரதிபிம்பம் மாத்திரம் இல்லை சிதாபாசன் இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாமே சிதாபாசன் தான் சேதனம் மாதிரி இருக்குது அப்புறம் என்னென்னா இதெல்லாம் அச்சேதனம் மாதிரி இருக்குது எது இந்த வஸ்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தா அச்சேதனம் மாதிரி இருக்கு உண்மையிலேயே ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா அச்சேதனம் இதுவும் சைத்தன்யம் தான் இதுவும் சைதன்யம் தான் சுத்த சைதன்ய திருஷ்டியில் பார்க்கணும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம உடம்பு மனசை புத்தியெல்லாம் சேதனம்ங்கிறோம் இந்த மைக்கு இந்த கட்டை இந்த செவரு இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அச்சேதனம்னு சொல்கிறோம் ஜடம்னு சொல்கிறோம் சாஸ்திரத்தில் கடைசியில் சித்தாந்தம் என்ன சுத்த சைதன்யத்தில் இந்த சிதாபாசனும் ஜடா ஜடாபாசமும் கற்பிக்கப்பட்டு இருக்கு இருக்கிறது சைதன்யம் ஒண்ணுதானே சுத்த சைதன்யம் ஒண்ணுதானே இதுவும் வந்து ஜடாபாசம் தான் ஜடாபாசம் ஜடமும் ஆபாசம்தான் இந்த உடம்பு மனசும் அதுவும் வந்து சைதன்யம் மாதிரி இருக்கு இது சைதன்யம் இல்லாத மாதிரி இருக்கு புரியுறதா இது சைதன்யம் மாதிரி இருக்கு அது சைதன்யம் இல்லாத மாதிரி இருக்கு ரொம்ப சூக்மான விஷயம் அதிசூட்சமான விஷயம் ஆனால் இது ஒன்லி அண்டர்ஸ்டாண்டபிள் இது புரிஞ்சுக்கிற விஷயமே தவிர நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற விஷயத்தை தானே விசாரம் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் அனுபவத்தில் இருக்கிற விஷயத்த விசாரம் பண்ணிட்டுருக்கிறத போய் அனுபவமாக பார்க்க முடியாது அதனால் அனுபவத்தை தான் அனுபவத்தையே விசாரம் பண்ணுறத போய் அனுபவிக்க முடியாது அனுபவத்தையே விசாரம் பண்ணினா என்ன கிடைக்கும் அனுபவத்தை பற்றின ஞானம் கிடைக்கும் அனுபவத்தையே விசாரம் பண்ணினா என்ன கிடைக்கும் அனுபவத்தை பற்றின ஞானம் கிடைக்கும் அந்த ஞானத்தை ஞான அனுபவம்னு சொல்லிட்டு போங்க அது வேற விஷயம் ஆனால் ஒரு ஸ்பெக்யூலர் ஸ்பெஷல் எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எப்போ நம்ம மனசில் நல்ல ஞாபகம் வச்சுக்கிண்டே இருக்கணும் ஆகினால அதனால ஜடம்ங்கிற வார்த்தைக்கு இந்த விளக்கம் சொன்னேன் சூஷ்ம ஜடம் இம்மட்டும் சொல்லினோம் இந்த சூக்ம ஜடத்தை பற்றி இவ்வளவு சொன்னோம் இதுலேருந்து ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு எல்லாமே ஜடம் காரணமும் ஜடம் தான் ஜடமும் தான் இனி ஸ்தூலமும் ஜடம்தான் ஸ்தூலமும் ஜடம்தான் அது சந்தேகமே கிடையாது அதனால இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் இப்பால்னா இனிமேல் ஆரோபம் தானும் அடைவினின் மொழிய கேளாய் அடைவினின் என்ன அர்த்தம் சொன்னமாக அப்படிங்கிறார் இப்போ அதையும் தெளிவா சொல்றேன் இதுவரைக்கும் நான் வந்து சூக்ம சிருஷ்டியை பத்தி பேசினேன் முதல்ல சொன்னது காரண சிருஷ்டி காரண சிருஷ்டி அப்ப அப்புறம் இப்போ சொல்கிறது சொன்னது சூக்ம சிருஷ்டியான அத்தியாரோபம் சொல்லப்பட்டது அந்த பாட்டை மறக்கணும் இப்படி போல நாம ரூபங்கள் அந்த பாட்டை இருக்கணும் செப்பு கற்பனையினாலே ஜனித்தவென்று அறிந்து கொள்ளே அந்த பாட்டை மறக்காமல் வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் எப்படி என்ற அப்படி சொல்லி அதை வரிசையாக அந்த வரிசை அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ இது வந்து ஸ்தூலத்தில் எப்படி சிருஷ்டி உண்டாச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் ஸ்தூல சிருஷ்டி எப்படி உண்டாச்சுங்கிற விஷயத்தை முறையாக சொல்கிறேன் அப்படிங்கிறார் தாக்கும் இவ்வுயிருக்கு தாக்கும் இவ்வுயிருக்குன்னா இந்த இடத்துல சம்பந்தத்தில் சம்பந்தம்ங்கிறார் அவர் கைவல்லிய நவனியது பாருங்க தாக்கும் இவ்வுயிருக்கு உங்களுக்கு நான் வந்து இந்த அந்த முக்கியமான பதத்துக்கு அர்த்தம் சொல்லிவிடுவேன் நீங்களும் கவனிக்கணும் தாக்கும் இவ்வுயிருக்குனா லிங்க தேகங்களில் சம்பந்தித்துள்ள இவ்வுயிர்களுக்கு லிங்க தேகங்களில் என்ன அர்த்தம் சூட்ச சரீரத்தில் சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல சரீரம்னு அர்த்தம் இந்த ஸ்தூல சரீரம் ஸ்தூல தனுவும் போகமும் உண்டாக இந்த ஸ்தூல சரீரம் வரணுமே இந்த சம்ப இந்த இவ் உயிர்க்கு உயிருக்குங்கிறது வந்து இந்த ஸ்தூல சரீரத்துக்கு இல்லை அர்த்த சூரத்தில் சம்பந்தம் வச்சுருக்க இந்த ஜீவனுக்கு வேணும் இல்லையா இல்லாட்டி பிசாச்சி மாதிரி அலைய வேண்டிதான் வேணும் அப்ப இந்த ஸ்தூல சரீரத்துக்கு என்ன பண்ணாங்க ஸ்தூல தனுவும் போகமும் உண்டாக ஸ்தூல தனு என்ன அர்த்தம் இந்த ஸ்தூல ஷரீரம் அர்த்தம் தனு தனு தனவா தனு ச வப்புஹு வப்புகுறது நபரிங்க தனு தனு சொன்னா சரீரம் அந்த தனுவுக்கு போகம் வேணுமே விஷயங்கள்லாம் வேணுமே அந்த விஷயங்கள் போகமும் உண்டாக காக்கும் ஈசன் காப்பாற்றிக் கொண்டிருக்கிற ஈசன் கர்ம பலனை கடவுள் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே பஞ்சீகரணம் பண்ணினார் அர்த்தம் ஈஸ்வரன் தான் பஞ்சீகரணம் பண்ணினார் அர்த்தம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பரிணாமி உபாதான உபாதியான மாயையில் இருக்கக்கூடிய ஆகாஷாதி பஞ்சபூதங்களுடைய தாமசாம்சத்தை பஞ்சீகரணம் பண்ணார்னு புரிஞ்சுக்கணும் சாத்விகாம்சத்தை ஞானேந்திரியங்களாகவும் அந்தகரணமாகவும் சிருஷ்டி பண்ணியாச்சு ராஜசாம்சத்தை கர்மேந்திரியங்களாகவும் பஞ்ச பிராணாதிகளாகவும் சிருஷ்டி பண்ணியாச்சு ஆகையினால இப்போ தாமசாம்சான் இருக்கு இப்போ தாமசாம்சத்தை தான் பஞ்சீகரணம் பண்ணுறார் அப்போ மற்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் தத்துவபோதத்தில் பார்த்துருக்கோம் காரணம் வந்து காரண சரீரமும் சூக்மசரீரமும் அபஞ்சீகிருத்தம் இது பஞ்சீகரணம் செய்யப்பட்டது தத்துவபோதத்தை நன்றாக திரும்பி பார்க்கவும் தத்துவபோதத்தை பார்த்துக்கணும் அதனால் நான் அதை பற்றி விசி சொல்ல போகிறது இல்லை ஆனால் இந்த கேசர் தனியாக கேட்குறவங்களுக்காக செஞ்ச சொல்கிறேன் இது அவ்வளோதான் தோபோத் ஷுரி சூஷ்மரீரம் நூக் கிம் அப்படி பஞ்சமூத்தை சாஜம் சுகதுதனேந்திரி பச்சகர்ந்திரி பஞ்சிராணா மனசை பிடிச்சை சத்தியூக் தத்துவச தத்துவபோதத்திலே பார்த்துட்டோம் அதில் ஸ்தூல சரீரம் என்னன்னா ஸ்தூல இப்போ ஸ்தூல சரீரம் வந்து எப்படி வந்ததுன்னா இப்போ நாம் பார்க்குறோமே இதெல்லாம் நம்முடைய கண்ணிலிருந்து கண்ணால் பார்க்குற பொருள் வரைக்கும் எல்லாமே அந்த தமோ குணத்தினுடைய பிரிவுகள்னா அதை வந்து அதில் ஒரு மிக்சர் ஏற்படுறது கலவைகள் ஏற்படுறது அதை பற்றி அடுத்த பாடல் சொல்கிறது பஞ்சீகரணத்தை பற்றிய விளக்கம் முப்பத்தி நான்காவது பாடலிலே இந்த கைவல்ல நவநீத ஆசிரியருடைய நம்பர் படி நாப்பத்தி ஒன்னாவது பாடலிலே சொல்லப்படுகிறது செய்தார் ஐந்து பூதமும் பத்தாக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்துதம் பாதி விட்டு நான்கொடு நான்கும் கூட்ட வந்தன தூல பூத மகாபூதம் இவற்றினுன்றும் தந்தன நான்காம் தூல தனு அண்ட புவன போகம் இந்த விஷயம் புரியறது இதெல்லாம் மனசுல புரிஞ்சுக்கிற விஷயம் இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அது எப்படின்னு சொல்லி அது ரூபமாக நம்ம நினைக்க முடியாது வந்து ஆட்டம் தியரி எல்லாம் படிக்கிற போது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் வந்து அதுலேயும் என்னெல்லாமா சூக் சூக்ஷமாக சிலதெல்லாம் சொல்கிறாங்க அப்படி ஒன்று இருக்குங்கிறாங்க இருக்குங்கிறத பார்த்து யாருன்னா இல்லை ஆனால் அவங்களுக்கே வந்து சில பிரத்யக்ஷ பிரமாணத்திலேயே பிரத்யக்ஷம் இல்லாத சில விஷயத்தை அவங்க ஒத்துக்கிறாங்க அது முழுக்க முழுக்க பிரத்யக்ஷப் பிரமாணத்தை பேஸ் பண்ணுது பிரத்யக்ஷமும் அனுமானத்தை பேஸ் பண்ணதான் சயின்ஸே நம்ம சொல்கிற இந்த நவீன விஞ்ஞானம் எல்லாம் பர்செப்ஷன் இந்த பிரத்யக்ஷம் இன்ஃப்ளன்ஸை வச்ச பிரமாணத்தை பேஸ் பண்ணுது நம்ம சாஸ்திரத்தில் நம்ம அதை வந்து ரொம்ப முக்கியமான பிரமாணமாக எடுத்துக்கிறதே இல்லை ரிஷிகளுடைய வாக்கியம் சப்தத்தை தான் பிரமாணமாக எடுத்துக்கிறோம் ஆகினால் இதை வந்து பிரத்யக்ஷமாகவோ நம்ம அனுமானமோ தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறதே முதல்ல தெளிவாக புரிஞ்சு நிடுறோம் நம்ம ஆரம்பமே அதுதான் வேதம்ங்கிற சப்தத்துக்கே அறிவுன்னு அர்த்தம் அறிவுன்னா என்ன அறிவுன்னா எதை சாதாரணமாக தெரிஞ்சுக்க முடியாதோ அதப்பத்தின அறிவு தான் பேர் வேதத்துக்கு வேத சப்தத்துக்கு அர்த்தமே அந்த அர்த்தம் தான் கொடுக்குறோம் இப்போ வந்து கண்ணால் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்தை பற்றி வேதம் பேசுகிறதுனா அது வேதமாக கருதப்பட மாட்டாது இதை பற்றி நயாண் உங்களுக்கு வகுப்பில் நிறைய சொல்லியிருக்கார் அதாவது தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் இருக்கிற தெரியாத அம்சத்தை சொல்றதான் வேதம் இந்த உடம்பும் உலகமும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதனால் உடம்பையும் உலகத்தையும் பற்றி ரொம்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கெல்லாம் அது அது இருக்கக்கூடிய தத்துவம் நமக்கு தெரியாது அந்த தத்துவத்தை பற்றி சொல்றது தான் வேதமே தவிர அந்த இந்த விஷயத்தையே விரிவாக விஸ்தாரமாக சொல்றது வேதத்தினுடைய நோக்கம் இல்லை சொல்லப்போனால் அனகதி அனதிக தத்துவம் இருக்கணும் அனதிக தத்துவம் வேறு எந்த பிரமாணத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு தன்மை இருந்தால் தான் அதுக்கு பிரமாணம்னே பிரமாணத்துக்கு லட்சணம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் பிரமாண லக்ஷணம் கிம் அனதிகத அபாதித அசந்திக்த அர்த்தவத் ஞானகரணம் பிரமாணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கும் இதெல்லாம் வெறி முக்கியமான வாக்கியம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்தம் அது அனதிகத அபாதித அர்த்தவத் அசந்திக்த அர்த்தவத் ஞானகரணம் பிரமாணம் பிரமாணத்துக்கு லட்சணம் பிரமாணம்னா என்னங்கிறதுக்கு டெஃபினேஷன் அனதிகத்தம் அனதிகதம்னா இதில் தெரிஞ்சுக்கிறதை தவிர வேறு எதுனாலையும் தெரிஞ்சுக்க முடியாததாக இருக்கணும் இப்போ கண் அதுக்கு உதாரணம் வந்து கண்ணுக்காக தான் எடுத்துப்போம் கண்ணால் நாம் பெறக்கூடிய அறிவை வேற எதுனாலேயும் பெற முடியாமல் போனால் தான் கண்ணு அந்த விஷயத்துக்கு பிரமாணமாகும் நிறம் என்கின்ற விஷயத்திலே கண் பிரமாணம்னு தர்க்கசாஸ்திரம் சொல்லுது நிறம்ங்கிறதுல ரொம்ப கவனமாக சொல்கிறாங்க நிறம் கலருக்கு தான் கண்ணு பிரமாணமாகும் வேறு எதுக்கும் பிரமாணம் இல்லையா இப்போ கலர் பிளைண்டாக இருந்தாலே என்ன தகராறு தான் தகராறு வரதான் சரி இல்லை தர்க்கசாஸ்திரத்தில் ரொம்ப ஆழமாக விச்சாரம் பண்ணி இந்திய தர்க்கசாஸ்திரம் மாதிரி உலகத்திலேயே இல்லைங்கிறாங்க எல்லோரும் ஒத்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நுண்ணி ஆராய்ச்சி யாருமே பண்ணலங்கிறாங்க அதாவது ஒரு நிறத்தை பற்றி அறிவிக்கிறது கண்ணு அப்போ கண்ணு வந்து நிறத்துக்கு பிரமாணம் இது உடனே ஒத்துக்க மாட்டாங்க நிறத்துக்கு கண்ணு பிரமாணம்ங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேஜ் பேஜாக எழுதியிருக்காங்க தெரியுமா கடைசியில் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டி நிறத்தை பற்றி அறிவிப்பது கண்ணை தவிர வேறு கருவி கிடையவே கிடையாது குதிரைக்கு கூட கலர் தெரியாதான் குதிரையோட கண்ணில் நம்ம கண்ணுக்கு இருக்கிற அம்சங்கள்லாம் கிடையாதான் அதனால் அதுக்கு எல்லாமே பிளாக் அண்ட் எதை எடுத்தாலும் குதிரை பார்க்கறதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம் குதிரைக்கு வந்து இது கருப்பு செக நம்ம இந்த மாட்டுக்கிட்ட போய் சில பேர் சிகப்பு துணியை காட்டினா இதாகிடும்ங்கிறாங்க பார்த்தியா அதெல்லாம் பொய் உண்மையில்லைங்கிறாங்க அது இந்த இதிலெல்லாம் வந்து அது ஏதோ ஒரு இதில் ஊரில் ஒரு இதிலேயே அந்த இதை கத்தி குத்துவான் அந்த எருமையில் பெரிய கடா ஏதோ ஒரு நாட்டில் நடக்குது அதான் வந்து அதுக்கு ஒரு துணியை இப்படி காட்டிகிட்டு இருப்பான் அது என்னத்தையும் காட்டுறான் தான் பார்க்கறது தவிர அதுக்கு ஒன்று செகப்ப பார்த்தா இப்ப நம்ம போனோம்னா காவி நேரத்துக்கு பயந்து போகுது அப்படின்லாம் சொல்ல முடியாது மாட்டுக்கு இதே கதை தான் மாட்டுக்கும் கலர் தெரியாதான் அதுக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் அதனால இது இங்கிருந்தோ எங்கேயோ போறேன்னு நினைச்சுக்காதீங்க விஷயம் வந்து என்னன்னு கேட்டா ஏன்னா இந்த பஞ்சீகரணங்கிறது சூக்ஷமான விஷயம் அது வந்து புரிஞ்சுக்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு உங்களை புரிஞ்சிட்ட மாதிரி தெரியும் புரிஞ்சிட்ட மாதிரி தெரியறது வேற புரிஞ்சிக்கிறது வேற இதனால் வந்து இது கவனமாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் பிரமாணம்னு சொல்கிற போது என்னென்னு கேட்டால் நம்ம கண்ணு வந்து நிறத்துக்கு மாத்திர்தான் பிரமாணம் அதனால் நிறத்தை கண்ணை தவிர வேறு எதுனாலும் தெரிந்து கொள்ள முடியாததால் நிறத்திற்கு கண் மட்டுமே பிரமாணம் அது அனதிக தத்துவம்னு பேர் கண்ணை தவிர வேறு எதனாலும் நிறத்தை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை கண்ணுக்கு இருப்பதால் அதுக்கு பேர் அனதிக தத்துவம் அனதிக தத்துவம்னா என்ன அர்த்தம் வேறு மற்றொன்றினால் தெரிஞ்சிக்கவே முடியாது காதை வச்சு நிறத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது நீங்கள் எவ்வளோதான் ஒரு பொ ஒரு பொருளை எடுத்து காதை தடவி தடவி இதை நான் கண்டுபிடிக்கிறேன் என்ன நிறம்னா கை தேஞ்சு போகும் துணி குளிஞ்சு போகும் அதனால் வந்து நிறத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது காதோட நேரத்தை மோந்து பார்த்து நிறத்தை கண்டுபிடிக்க முடியுமா முடியாது கம்ப்யூட்டரில் இருக்கிற நிறத்தை பார்த்தா நம்ம கலர் செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே போரும் போர்னு ஆகிடுது வண்டி வண்டியாக இருக்கும் இருக்கிறது நாம் நினச்சிருக்கோம் ஏழு கலர்ன்னு அது எழுபதாயிரம் கலர் காட்டுறான் ஏழு கலரையே மிக்ஸ் பண்ணி அது ஏகப்பட்ட கலர் அதில் மாற்றி மாற்றி வருது அதில் போட்டு பார்த்தா உங்கள் கம்ப்யூட்டரில் கம்மியாக தான் இருக்குன்னு நான் இன்னொருத்தன் இன்னும் இருக்குது நிறைய இப்படி இருக்கு அப்போ வந்து இதெல்லாம் என்ன சொல்கிறேன் எவ்வளோ சூக்ஷம் பண்ணும் அந்த சட்லஸ்ட்டுங்கிறதுக்கு எண்ட் எங்கே இருக்குது லிமிட் எங்கே இருக்குது நுண்ணிய தன்மை என்பதனுடைய எல்லை எங்கே எல்லை இல்லைன்னு புரிஞ்சுக்க வேண்டிதான் அவ்வளோதான் முடிவு கிடையாது நீக்க முடியாமல் இருக்கணும் சில சமயம் என்ன கேட்டா கண்ணு தர்ற அறிவை வேற ஏதாவது நீக்கிடுதுன்னு வச்சு உதாரணத்துக்கு என்ன சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் இங்கே இங்கே பூ வச்சுருக்காங்க இந்த பூ வச்சிருக்கு இந்த பூவை வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இது நேச்சுரலானு சந்தேகம் வருது இது செயற்கையான பூவாக இயற்கையான பூவான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது சந்தேகம் வந்ததுக்கு பிறகு சந்தேகம் வந்துடுச்சுன்னு சொன்னால் சந்தேகம் வந்தால் அது சந்தேகத்தோடு இருக்கிறது பிரமாணமாகுமா அறிவு சரியான அறிவாகுமா ஆகாது அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்போ என் கண்ணுக்கு அது என்னமோ வந்து அது செயற்கையான பூ இது இயற்கையான பூ ஞாபகம் வச்சுக்கோங்க என் கண்ணுக்கு அது செயற்கையான பூ மாதிரி தெரியுது அப்புறம் வந்து நான் அதை போய் எடுத்து பார்த்து தடவி பார்த்த உடனே ஸ்பர்ஷத்தில் நான் கண்டுபிடிச்சு விட்றேன் ஸ்பருஷத்தில் கண்டுபிடிச்சி விட்றேன் மனத்தை வச்சு கண்டுபிடிச்சிடும் சில சமயம் சண்டும் அடிச்சிருப்பான் எல்லாருக்கும் அதில் ஆனால் கூட ஒரு உதாரண திருஷ்டாந்தம் தான் இது ஞாபக வச்சுக்கோங்க அதை நான் தடவி பார்த்தோன்னே இல்லை இது இயற்கையான பூ தான் அப்படின்னு தீர்மானம் நான் பார்த்தது வந்து எனக்கு அந்த அறிவு சரியாக வருது அது வரைக்கும் அறிவு தகராறில் இருக்குது சந்தேகத்துலேயே இருக்குது என்னோட அறிவே பிரச்சனையில் இருக்குது அப்போ அந்த அறிவை உறுதி பண்ணுறதுக்கு நான் வந்து இன்னொரு பிரமாணத்தை தேடி சரி பண்ண வேண்டியிருக்கு அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன் இப்போ முதல்ல என் கண் சொல்லிச்சு இது வந்து செயற்கையான பூன்னு சொல்லிடுச்சு ஆனால் கொஞ்ச நேரம் நினைச்சு என்ன எடுத்துன்னா ஸ்பரிஷங்கிற பிரமாணம் வந்து அது செயற்கையான பூ அல்லன்னு சொல்லி அதனால என் கண்ணு கொடுத்த அறிவு பிரமாணம் கண்ணு கொடுத்த அறிவை ஸ்பர்ஷப் பிரமாணம் வந்து நெக்லெக்ட் பண்ணி தொட்டு பார்த்த உடனே இந்த பிரமாணம் வந்து கண்ணுனால் கிடைச்ச அறிவை பொய்ன்னு சொல்லி எடுத்து இது வந்து என்ன இந்த பிரமாணம் ஸ்பர்ஷப் பிரமாணம் வந்து சக்ஷு பிரமாணத்தை வந்து பாதை பண்ணி எடுத்து அப்படி பாதை பண்ணாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது பிரமாணம் அபாதி தத்துவம் இருக்கணும் இப்போ வேதத்தில் வந்து ஸ்வர்க்கம் சொல்லியிருக்கு நரகம் சொல்லியிருக்கு புண்ணியபாபம் சொல்லியிருக்கு இதுக்கு இந்த பலன்னு சொல்லியிருக்கு இது ஏதாவது வேற ஏதாவது பிரமாணத்தை வச்சு நீங்கள் இதை நெகேட் பண்ண முடியுமா ட்ரை பண்ணி பாருங்கண்ணா என் பிரத்யட்ச பிரமாணம் இல்லைன்னு சொல்ற பிரத்யக்ஷப் பிரமாணம் இல்லைன்னு சொல்றது வந்து அந்த வேத பிரமாணத்துக்கு எப்படி சம்மந்தப்படும் அது பெரிய விசாரம் பண்ணணும் ஏன்னா டாபிக்கே வேறையா இருக்கு அவர் ரொம்ப வருஷமா ஜபம் பண்ணி தபஸ் பண்ணி தியானம் பண்ணி சொல்கிறார் நீ அப்படி சொல்லலையே நீ சும்மா இல்லவா சொல்கிற நீ ஓவார்த்தையை நான் எப்படி நம்புவேன் அவர் அதுக்குன்னு உழைச்சிருக்காரு வருஷ கணக்காக ஜபம் பண்ணியிருக்கார் தியானம் பண்ணியிருக்கார் அப்படி பண்ணிட்டு சொல்கிறார் யோகியா இருந்துட்டு சொல்கிறார் அவர் அது மாதிரி நீயும் பண்ணி பார்த்துட்டு அவர் பண்ணின முறையெல்லாம் மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ இல்லைன்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போகணுமா புரியுதுதா எல்லாம் வந்து அபாதி தத்துவம் இது இன்னும் நான் விளக்கம் கம்மியாக தான் எதுக்கு பிரமாணம் வந்து லக்ஷணம் பிரமாண லட்சணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அனக அநதிக தத்துவம் பிரமாணே பவம் இருக்கணும் பிரமாணத்தில் அந்த தன்மை இருக்கணும் அனகதி அனதிக தத்துவம் இருக்கணும் அபாதி தத்துவம் இருக்கணும் அசந்திக் தத்துவமாக இருக்கணும் சந்தேகமே இருக்கக்கூடாது நான் அப்படி நினைக்கிறேன் வேதம் சொல்கிறது சரியாக நான் நினைக்கிறேன்னா அப்போ வேதம் பிரமாணமாக இருக்காது பிரமாணமாகாது ஏன்னா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு சந்தேகம் இருக்கிற வரைக்கும் அது அறிவாகாது சந்தேகம் இருக்கிற வரைக்கும் அது அறிவாகாது ஆனால் ஸ்ரத்தையில் சந்தேகம் இருக்காண்ணா ஸ்ரத்தையில் சந்தேகம் கிடையாது ஸ்ரத்தைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஏன்னா ஸ்ரத்தை உங்களுக்கு பற்றி கேள்வி வரும்போது ஸ்ரத்தை என்னன்னா வேதம் சொல்கிறது கண்டிப்பாக சரியாகத்தான் இருக்கும் இப்போ எனக்கு புரியாமல் இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பாக புரியுங்கிற எண்ணத்துக்கு பேர் ஸ்ரத்தை புரியாட்டாலும் புரியும் ஒரு நாளைக்குன்னு நம்புறோம் இல்லையா நினைக்கிறோம் இல்லையா அதுக்கு தான் ஸ்ரத்தைன்னு பேர் வேதத்தை சந்தேகப்படுறதில்ல ஆனால் வந்து ஸ்ரத்தையே இல்லாமல் என்னமோ சொல்கிறாங்க சாமியாரெலாம் விழுந்து விழுந்து சொல்லிகிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப ஒரு சாமியார் ரெண்டு சாமியார் மாற்றி மாற்றி வந்து சொல்கிறார் என்ன உண்மையோ கடவுளுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அது கடவுளே தகராறுல இருக்கு ஏன்னா கடவுளை பற்றி அவர் தான் பேசுகிறார் அதனால் கடவுளையே சொல்வது பிரச்சனையாகிடுச்சு கடவுளையே ஒத்து ஏன்னா கடவுளை பற்றி சொல்கிறதுலேயே சந்தேகம் வந்துடுச்சோன்னா கடவுளை எப்படி இது பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆகையினால என்னென்னா சந்தேகமே இருக்கப்பட சந்தேகமே இல்லாட்டாதான் அந்த அறிவு அறிவாக கருதப்படும் அதனால அசந்திக் தத்துவம் இருந்து பிரயோஜனம் இல்ல மூணாவது பிரயோஜனம் இருக்கணும் சரி இதெல்லாம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுனால என்னையா பிரயோஜனம் கேட்டான்னு நீங்க சொல்ற அறிவெல்லாம் வந்து நீங்க சொல்ற விஷயத்தை இதை வேற எதனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது வேற எதனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது அது மாத்திரம் இல்லை அதில் வந்து வேறு எதுனாலையும் நீக்கவும் முடியாது சந்தேகமும் இல்லை என்ன பிரயோஜனம்னு கேட்டால் இதுக்கெல்லாம் சில திருஷ்டாந்தம் இருக்குது எனக்கு இப்போ நினைவுக்கு வரலை என்ன பிரயோஜனம் சில சமயம் வந்து சில அறிவை தெரிஞ்சுக்கிறதுனால பிரயோஜனமே ஏற்படலைன்னு வச்சு அந்த அறிவு நமக்கு என்ன பிரயோஜனம் அதனால் பிரயோஜனமும் இருக்கணும் இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது நமக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்குது அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது அந்த பிரயோஜனம் நமக்கு வேண்டான்னு வச்சுங்க அந்த அறிவு நமக்கு பிரயோஜனம் இல்லை அந்த அறிவே பிரயோஜனம் இல்லை சும்மா இருக்குது இப்போ நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பெண்களெல்லாம் நல்லா படிக்கிறாங்க எம்எஸ்சி அதெல்லாம் படிச்சுக்கிறாங்க பெரிய பெரிய படிப்பு படிக்கிறாங்க படிச்சுட்டோ நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அவங்க அந்த படித்த படிப்புக்கு தகுந்த வேலையோ வேலையோ ஒன்றும் பார்க்குறது இல்லை குழந்தைய பார்த்துக்கிறாங்க கணவனை பார்த்துக்கிறாங்க அந்த படித்த படிப்புக்கு என்ன பிரயோஜனம் படிச்சுருக்காங்க அது என்னைக்குவது ஏதாவது பிரச்சனைனா உதவும் நம்புறாங்க ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வராது அது வேற விஷயம் அப்ப வந்து அவங்க எல்லாம் தெரியும் அறிவு இருக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா அந்த பெற்ற அறிவுக்கு பயன் கிடையாது அதனால பிரயோஜனமும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த அறிவுக்கு நான் சொல்றது அறிவை தரும் கருவி அறிவை தரும் கருவியை பற்றி ஆராய்ச்சி அறிவை தரும் கருவியானது வேறு ஒரு கருவியினால் அறியப்படாததாக இருக்க வேண்டும் அறிவை தரும் கருவிகள் பல சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜுங்கிறது பல கண்ணால தெரிஞ்சுக்கிற அறிவு காதால் தெரிஞ்சுக்கிற அறிவு மூக்கால தெரிஞ்சுக்கிற அறிவு நாக்கால் தெரிஞ்சுக்கிற அறிவு தோலால தொட்டு தெரிஞ்சுக்கிற அறிவு அப்புறம் வந்து ஊகம் பண்ணி தெரிஞ்சுக்கிற அறிவு ஊகத்தினால தெரிஞ்சுக்கிற அறிவு ஒப்பு நோக்கி தெரிஞ்சுக்கிற அறிவு பையனை வச்சு கண்டுபிடிக்கிற அறிவு அறிவை பற்றியே விசாரம் பண்ணியிருக்க தான் லாஜிக் ஃபிலாசி அப்புறம் கடைசியில் என்னன்னா அர்த்தத்தோடு இருக்கணும் பிரயோஜனம் வேதாந்தம் படித்தா நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கிறது பிரயோஜனம் கிடைக்கிறது அதனால அது பிரமாணம் இல்லை பிரமாணத்துக்கு லட்சணத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் நீங்கள் நல்லாவே மறந்துருப்பீங்க அதனால் திரும்பவும் நான் நினைவுபடுத்துகிறேன் சொன்னேன் ஞாபகம் இருக்கோ ஆனால் ஆனால் இவ்வளோ விஸ்தாரமாக மறக்கூடாது லட்சணம் சொல்லணும் எந்த பிரமாணத்துக்கும் இந்த லட்சணம் பொருந்தும் அது பிரத்யப் பிரமாணமாயிருந்தாலும் சரி அனுமான பிரமாணமாயிருந்தாலும் சரி உபமான பிரமாணமா இருந்தாலும் சரி அர்த்தாபத்தி பிரமாணமாயிருந்தாலும் சரி அனுபலப்தி பிரமாணமா இருந்தாலும் சரி சப்த பிரமாணமா இருந்தாலும் சரி எல்லா பிரமாணத்துக்கும் இந்த லட்சணம் பொருந்தணும் பிரமாணங்கள் எத்தனை வகைப்படும் அதனுடைய லட்சணம் வேற அதனுடைய விஷயங்கள் வேற ஆனால் பிரமாணம் என்று ஒன்றை சொல்லிவிட்டால் அந்த பிரமாணத்திற்கு இந்த லட்சணங்கள் பொருந்த வேண்டும் இதுக்கு இந்த சப்ஜெக்டுக்கு என்ன சம்பந்தம் சுவாமிஜின்னு கேட்டா இப்ப பஞ்சீகரணம்ங்கிற விஷயத்துக்கு பிரமாணம் சாஸ்திரம் இப்ப வந்து என்ன சொல்லிடுத்து சூக்ஷமான பஞ்சபூதங்களில் இருக்கிற சாத்விகாம்சிருஷ்டி ஓவர் ராஜசாம்ச சிருஷ்டி ஓவர் தாமசாம்சத்துலதான் ஸ்தூலம் வரப்போகுது இப்ப நாம பார்க்கிற இந்த விசிபிள் இந்த விசிபிளே வரப்போறது பார்ப்ப பார்க்கப்படுவது பார்ப்பவன் வித்தியாசம் எல்லாமே இதுலதான் வரப்போறது அப்படி வரும்பொழுது என்ன ஆகுது அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு யாத்திரை பண்ணாங்க இந்த திருஷ்டாந்தம் சொல்லிருக்கேன் திரும்பவும் சொல்றேன் அஞ்சு பேர் சேர்ந்து யாத்திரை பண்ணாங்க இங்கிருந்து வீரவாண்டி மாரியம்மன் கோவிலுக்கு நடந்து போனாங்க அப்படி வச்சுப்போம் இங்கேருந்து வீரவாண்டி மாரியம்மன் கோயிலுக்கு இங்கேருந்து அஞ்சு பேர் பிரம்மச்சாரிகள் இங்கிருந்து போனாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சாதம் எடுத்துகிட்டு போனாங்க ஒருத்தர் புளியஞ்சாதம் எடுத்துகிட்டு போனார் ஒருத்தர் சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு போனார் ஒருத்தர் வந்து எலுமிச்சம்பள சாதம் எடுத்துகிட்டு போனார் ஒருத்தர் வந்து தேங்காய் சாதம் எடுத்துகிட்டு போனார் இன்னொருத்தர் தயிர் சாதம் எடுத்துகிட்டு போனார் அஞ்சு பேர் அஞ்சு சாதம் எடுத்துகிட்டு போனாங்க அஞ்சு சாதம் எடுத்துகிட்டு போய் வீரவாண்டி மாரியம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு ஆத்தோரமாக உட்கார்ந்தாங்க உட்கார்ந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா நம்ம எல்லாரும் அவங்கவுங்க கொண்டு வந்த சாப்பாட்டை பகிர்ந்து சாப்பிடணுன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அஞ்சு பேரும் அவங்கவுங்க சாப்பாட்டை பாதி வச்சுக்கிட்டாங்க அவங்களது அவங்க சாப்பாட்டை பாதி வச்சுக்கிட்டாங்க மற்ற மொத்தம் ஒரு ஒரு பாத்திரம் ஒரு பாத்திரம் சம்படம் இருக்குதுன்னு வச்சுப்போம் அந்த சம்படத்தில் வந்து இருக்கு அதை பாதி பண்ணிட்டாங்க அந்த பாதி பண்ணிவிட்டு இன்னொன்று பாதி இருக்குல்ல அதை நாலாக பிரிச்சுட்டான் பிரிச்சுட்டு இப்படி ஒரு ஒருத்தரும் பண்ணினான் ஒரு ஒருத்தரும் அவங்க அவங்க பாத்திரத்தில் இருக்கிறத பாதியாக பிரித்துட்டு என்ன பண்ணானே இந்த நாலாக பிரித்ததை இவன் இவன் நாளாக பிரித்ததை நாலு பேர் கொடுத்தான் அவன் நாளாக பிரித்ததை ஒரு ஒருத்தர் நாளாக இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்போ எல்லாரும் அவங்க அவங்க சாப்பாட்டை இன்னொருத்தன் நாலு பேரோடத நாலு வாங்கி சாப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி இது நடந்ததுன்னு சொல்லி ஏகம் ஏகம் த்விதா விபஜிய சதுர்தா கிருத்திய எல்லாம் தத்துவபூதத்தில் பார்த்தோம் இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதை வந்து பாட்டா பாடியிருக்கார் சௌரியமாக இருக்கு ஐந்து பூதமும் பத்தாக்கி ஆகாயம் வாயு காற்று அக்னி ஜலம் பிருத்திவிங்கிற அந்த அஞ்சு பூதம் சூற்றுமா இருக்கு தாமசாம்சம் தாமச அம்சம் இந்த தாமசாம்சத்தில் சாத்விகாம்சத்தில் சூட்ச சூட்ச சிருஷ்டி ராஜசாம்சத்துலையும் சூட்சம சிருஷ்டி தான் அதில் வந்து அந்த ஞானேந்திரியங்களும் அந்த கரணம் வந்து எடுத்து இதில் வந்து கர்மேந்திரியங்களும் பிராணனும் வந்தாச்சு அதனால இந்த ஸ்தூல சிருஷ்டி வரும்போது என்னாச்சுன்னா பஞ்ச பூதங்கள் அஞ்சு பூதம் என்னாச்சுன்னா பத்தாச்சு பத்தானதுன்னா அவை பாதி நன்னான்காக்கி முதல்ல பத்தா பிரிச்சாச்சு இன்னொரு பாதிய நாலு நாலா பிரிச்சா நந்துதம் பாதி விட்டு நந்து நந்து பெரிய அறை பாகங்களில் தத்தம் பாகத்தை விட்டு அத விட்டு என்ன பண்ணிச்சுன்னா நான்கொடு நான்கும் கூட்ட இந்த நாளையும் அந்த நாளிலையும் கலக்க இப்ப இந்த நாம பார்க்கிற ஆகாசத்துல காத்து காத்தோட அம்சம் இருக்கு ஆகாசத்தை மாத்திரம் ஸ்பெஷலாக பண்ணால் அதனுடைய அம்சம் பாதி மற்ற அம்சங்கள் அதில் இருக்கு பாதி இருக்கு இது புரிஞ்சுக்கணும் ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது நன்கோ நான்கோடு நான்கும் கூட்ட வந்தன ஸ்தூல பூதம் இந்த ஸ்தூல பூதங்களெல்லாம் வந்தது மகாபூதம்னு பேர் இருக்கு இதுக்கு பேர் மகாபூதம்னு பேர் இவற்றின் நின்றும் தந்தன நான்காம் தூல தனு அத வந்து அவருடைய இதை பாருங்க மகாபூதம் இவற்றின் பஞ்சீகிருத்த மகாபூதங்களான இவற்றின் போகம் புவனம் போகம் ஸ்தூல தனு நாலு உண்டாச்சுங்கிற நான்கும் தந்தன நான்கு தூல தனு தந்தன எப்படி அண்மையம் பண்ற பாருங்க போகம் நான்கு ஆம் தூல தனு தந்தன இதெல்லாம் சூல அம்சமாக கொடுக்கப்பட்டது என்னது அண்டம்னு சொன்னால் என்ன ஆங்கிலத்தில் கேலக்ஸிம்பாங்க பெரிய கேலக்ஸி அது வந்து அண்டம்னு பேர் இது பேர் பிரம்மாண்டம்னு பேர் இந்த பிரம்மாண்டம்னு சொன்னால் என்னென்ன அதுலேயே ஏகப்பட்டது இருக்கு விநாயகரோட வயத்துக்குள்ள நூற்றி பதினெட்டு அண்டம் இருக்கான் புராணம் சொல்கிறது பயத்துக்குள்ள நூற்றி பதினெட்டு இப்போ விநாயகரோட வயத்துக்குள்ள நாம் இருக்கோமா சந்தேகம் வருது இல்லையா விநாயகரோட வயிற்றுக்குள்ளே தானே நாம் இருக்கோம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் பூஜை பண்றது விநாயகரை வெளியில் வச்சு பூஜை பண்ணிட்டு இதுலேருந்து என்ன தெரியுறது தத்துவம் என்ன தெரியுறதுன்னா விநாயகருங்கிறது பிரபஞ்சமே விநாயகர்னு அர்த்தம் அது புரியறதுக்காக வேண்டி இப்படி உபதேசத்துக்காக வேண்டி இப்போ கடவுள் எங்கும் இருக்கார் அப்படின்னா தயானசாமி சொல்லியிருப்பார் நிறைய சொல்லியிருப்பார் கடவுள் எங்கும் இருப்பார்னா எங்கும் இருக்கிற கடவுளை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் எல்லாமாக இருக்கிறார் எங்கும் இருக்கிறாருங்கிற கடவுளை என்ன சௌகரியம் என்னென்னா ஒரு விக்கிரகத்தை வச்சு இவர் தான் எங்கும் இருக்கிறார் இவர் தான் எல்லாமாக இருக்கிறார்னு சொல்கிறது நமக்கு சுலபம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லை தட்சிணாமூர்த்தி தான் இருக்கார் தட்சிணாமூர்த்தி தான் உலகமாக வியாபிச்சிருக்கார் தட்சிணாமூர்த்தி தான் எல்லா சக்தியும் உள்ளவராக இருக்கார் அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு பிடிப்புக்காக வச்சுக்கிறோம் அது மனசுக்கு ஒரு பிடிப்பு தேவைப்படுறது அதுக்காக வச்சுக்கிறோமே தவிர ஆனால் ஆழமாக புத்தி சொல்கிறது இதுவே அல்ல இதுவும் அதில் ஒன்று இந்த ரூபமும் ஒன்றுங்கிறது அறிவு சொல்லத்தான்னு சொல்லும் ஆனால் நம்ம பாவனை என்னன்னா இவர் தான் எல்லாமே எல்லாம் பகவம் இவர் இந்த ரூபந்தான் இவரால் தான் எல்லாம் உலகம் உண்டாச்சு சர்வம் ஜெகதீதம் தொத்தஸ்திஷ்டதி சர்வம் ஜெகதீதம் தொயில் சர்வம் ஜகதிதம்யேதி ஆபா அநலஹா அனிலா நபஹா நீயே ஆகாயமாக இருக்கிறாய் மண்ணாக இருக்கிறாய் நிலமாக இருக்கிறாய் என்னாச்சுன்னா அண்டம் அண்டம்னு சொன்ன என்ன பிரம்மாண்டம் கிர பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தில் உள்ளே பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் மகாலோகம் சத்தியலோகம் என்னும் மேல் ஏழு புவனங்களும் நம்ம இத்தோண்டு வீட்டை பங்களாவை கட்டிவிட்டு பெருசாக ஒரு பத்து ஏக்கராவுக்குள்ளே கட்டிவிட்டு எல்லாம் நம்மளுதுன்னு சொல்லி நிற்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்மா நான் ஒன்றும் இருக்காது ஒன்றுலேயே ஒரு பற்று இருக்காது ஓடியே போய்டும் பற்று ஓடி போய்டும் விசாரம் பண்ணால் ஆராய்ச்சி பண்ணால் பற்று இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடும் ஆராய்ச்சி பண்ணணும் அதுதானே பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால் இந்த எல்லா லோகங்களும் மேலே ஏழு லோகம் கீழே இது மேல்ுவனங்களும்ரா மகாத பாத்தும்னங்களும் எல்லாம் சம்ஸ்கிருத வியாக்கியான பேர் தான் தமிழ் வியாக்கியான பேர் தமிழ் எழுத்துல இருக்கிற சமஸ்கிருத வியாக்கியான சதுர்தச புவனங்களும் பதினான்கு லோகங்களும் எழுதப்படாதோ பதினான்கு புவனங்களும் என்ன ப சதுர்தச புவனங்களும் ஜீவர்களின் போக்கியத்துக்கு யோக்கியமான அன்னாதிகளும் ஜீவர்களின் போக்கியத்துக்கு யோக்கியதமான என்ன தமிழ் பாருங்கள் ஜீவர்களின் போக்கியத்திற்கு யோகியத யோக்கியமான அன்னாதிகளும் தான் தமிழ் ஜீவர்களின்னா உயிர்களுக்கு போக்கியம்னா அனுபவிக்கிறதுக்கு யோக்கியம்னா தகுதியுள்ள அண்ணா அப்படின்னா சாப்பாடு முதலியவைகளும் அப்படின்னு அர்த்தம் நம்ம எப்படி தமிழ் பண்ணணும் உயிர்களுக்கு உயிர்கள் அனுபவி அனுபவித்திற்கு உரிய உணவு முதலியனவும் அப்படின்னு நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணணும் உயிர்கள் உயிர்கள் அனுபவிப்பதற்கு உரிய போறோம் யோக்கியமானங்கிறது என்ன பண்ணணும் உரியன்னு போட்டால் போறோம் உரிய உணவு முதலியான் முதலியனவும் அப்படி போட்டோமான நம்ம அடிக்கடி இதை தமிழ் எழுதினே வாங்க நம்ம கொஞ்சம் புஸ்தகம் போட்டு விடல இது இது ஜீவர்களின் போக்கியத்துக்கு யோக்கியமான அன்னாதிகளும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தமிழில் நல்ல தமிழில் சொன்னாலே புரிய மாட்டேங்கிறது இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் சொன்னால் எப்படி புரியும் கஷ்டந்தான் அன்னாதிகளும் போகத்துக்கு ஸ்தானமான ஜராயுஜம் அண்டஜம் ஸ்வேதஜம் உத்ஜம் என்னும் நால்வகை பிறப்பாகிய தேவர் மனுடர் பசுவாதிய ஸ்தூல சரீரங்களும் ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்டன என்றவாறு ஏ பக்கத்தில் ஒரு கோடு போட்டு ரூ போட்டா என்ன தெரியுமா என்றவாறு அப்படின்னு அர்த்தம் ஏரு அப்படின்னு எழுதப்பட்ட அப்படி போட்டு ஒரு கோடு போட்டிருக்கு அப்புறம் ஒரு ரூ போட்டிருக்கு அப்படின்னா நமக்கு படிக்கிறதுக்கு எப்படி தெரியும்னா என்றவாறு என்றவாறு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அர்த்தம் உங்களுக்கு புஸ்தகம் கையில் இருக்குது எனக்கு சௌரியமாக போச்சு அதனால் வந்து ஜராயுஜம்னு சொன்னால் என்ன தெரியுமா கருப்பையிலிருந்து உண்டாகிற உயிர்களுக்கெல்லாம் ஜராயுஜம்னு பேர் கர்ப்பத்திலருந்து வர்றது தாயினுடைய கருவிலேருந்து உண்டாகி வர்றதுக்கு பேர் இப்படி உயிர்கள்லாம் இருக்குது கர்ப்பத்தில் பத்து மாதம் தங்குறது நாய்க்குட்டியெல்லாம் வந்து என்னது நாயெல்லாம் இது நாய் பசுமாடு இதெல்லாம் வந்து ஜராயுஜம் அப்புறம் அண்டஜம் அண்டஜம்னா முட்டையை போடுறது முட்டை போட்டு முட்டை உடஞ்சி அதுலேருந்து வெளியில் வருது அதுக்கு பேர் அண்டஜஹா அண்டாது ஜாத்தஹா கருப்பையிலிருந்து ஜம் ஜராயு ஜம் ஜராயு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் கொஞ்சம் நாளைக்கு உள்ளுக்குள்ளே அம்மா வயதுக்குள்ளே உட்காந்துட்டுருக்கிறது அது ஜராயு அப்புறம் ஜம் ஜம்னு வந்துட்டான் அதனால் ஜம்னால் தோன்றுகிறது ஜன்னு தாத்தும் ஜனி அதனால் வந்து தோன்றுகிறது ஜம் அப்புறம் வந்து அண்ட ஜம்னால் முட்டையிலேருந்து உடச்சிக்கிட்டு பொட்டுன்னு வர்றது அதுக்கு பேர் அண்ட ஜம் அப்புறம் ஸ்வேத ஜம் வேர்வையிலேருந்து வர்றது கொஞ்ச நாள் குளிக்காமல் இருந்தால் நம்ம உடம்புலேருந்தே நிறைய பேனு ஈனு எல்லாம் வரும் உற்பத்தியாகும் அதெல்லாம் வந்து வேர்வையிலிருந்து உண்டாகிறது புழுக்கத்துலேருந்து சில ஜீவராசிகள் தோன்றுகிறது அதுக்கு பேர் சில பூச்சியெல்லாம் பார்த்து அந்த இலைப்பூச்சியெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும் பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கும் சாதாரணமாக செம்பருத்தி போய் இல்லை மாதிரி இருக்கும் அதுலேருந்து ஒரு பூச்சி வந்துடும் அது எப்படி தான் வருதோ எப்படி தான் அந்த சிருஷ்டியெல்லாம் உண்டாகிறதோ அதனால் நம்ம வந்து பைசாவே பார்த்துட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது யோசிக்கவே மாட்டேங்கணும் எப்போ பார்த்தாலும் நிறைய அதையே பார்த்துட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் ஊருக்குள்ளார்தானே பார்த்துட்டு இருக்காங்க காலமரம் எழுந்த உடனே அண்டஜமாவது ஸ்வேதஜமாவது ஜராயுஜமாவது உத்விஜமாவது கிடையாது பத்திரபாராயணம் காலமரம் நடக்கிறதுனால வந்து ஸ்வேதஜம்னா வேர்வையிலேருந்து உண்டாகிற உயிர்கள் அப்புறம் உத்விஜம் உத்விஜம்னா பூமியை புலந்துக்கிட்டு வர்றது இப்போ மின்னல் அடிச்சுதுன்னா பூமியிலேருந்து ஒன்று முளைக்குமா இந்த காலான்லாம் முளைக்கிது இல்லை மலைக்கு அதெல்லாம் உத்விஜம்னு பேர் உத்விஜம்னு சொன்னால் பூமியை புலந்துண்டு வர்ற ஜீவராய் உயிர்கள் ஆக பூமியை புலந்து பிளர்ந்து கொண்டு வருகின்ற உயிர்கள் வேர்வையிலிருந்து தோன்றுகின்ற உயிர்கள் முட்டையிலிருந்து வெளிவருகின்ற உயிர்கள் அப்புறம் வந்து கருப்பயிரிருந்து தோன்றுகிற உயிர்கள் என்று பல வகையான உயிர்கள் இந்த பஞ்சீகரணத்திலிருந்து தான் வந்தது பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்ச உண்டாயிற்று அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதனால இதெல்லாம் வந்து கீதையில நீங்க பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்லுவார் சொல்லுவார் நான் வந்து சூரிய இடத்துலையும் சந்திரனிடத்திலையும் ஒளியா இருக்கேன் சூரியனாகவும் சந்திரனாகவும் இருக்கேன் ந தாசையத்தே சூரிய நஷா அங்கோன பாவக யத் கவான் நனிவர்த்தன் தத்யாம பரமம் மமா மமைவாசோ ஜீவலோகே ஜீவூதனா மனசாணி இந்திரியானி ஜீவர்களாகவும் நான் தான் இருக்கேன் பூமியாகவும் நான் இருக்கேன் இப்படி ஒரு சொல்லி கடைசியில் என்னத்துக்கு வம்பு நீட்டின்னே போவானேன்னு சொல்லி எல்லாம் நான் தான் சர்வசாகம் ஹிருதி சன்னிவிஷ்டா நினைப்பும் நானே மறப்பும் நானே மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போஹனஞ்ச வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்தியா வேதங்கள் அனைத்தாலும் அறியப்படுபவன் நானே வேதமும் நானே வேதத்தை சம்ப வேத சம்பிரதாயமும் நானே வேதங்களால் அறியப்படுவதும் நானே அப்படின்னு சொல்லி முடிப்பார் இதை வந்து பரம்பொருள் ஒன்று தான் இருக்குதுன்னு புரிய வைக்கிறதுக்கு இவ்வளவெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு பரம்பொருளை தவிர வேறு ஒன்றும் இல்லை பரம்பொருள் ஒன்று தான் இருக்கிறது பிரம்மைவ சத்தியம் மேகநானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு சொல்கிறதுனால அதை சொல்கிறதுக்கு இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு அதனால் இதில் வந்து தேவ சரீரம் மனுஷ சரீரம் பசு முதலான சரீரங்கள் இது மாதிரி இதெல்லாம் இந்த நாலு வகையான சரீரங்கள் தான் நால்வகை பேதம்னு பேர் ஜீவர்கள் பிறக்கிறது நால்வகை பேதம் அண்டஜ் அண்டஜ ஸ்வேதஜ ஜராயுஜ உத்விஜம்னு சொல்லுவோம் சாதாரணமாக இதெல்லாம் ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்டது சரி இதெல்லாம் என்னது வருஷம் அண்ட புவன போகம் ஸ்தூலத்தனு இந்த ஸ்தூல சரீரம் உண்டாச்சு இந்த அண்டம் பல உலகங்கள் உண்டாயிற்று பல உலகம் அண்டம்னு சொன்னால் பெருசு இந்த மாதிரி பதினான்கு உலகங்கள் அதில் ஏதோ கணக்கு இருக்குது இந்த பதினாலு உலகம் வந்து எத்தனையோ நம்பர் இருக்குது அது சேர்ந்தாதான் ஒரு அண்டம் பதினாலு கணக்கு போட்டுக்கணும் அது எனக்கு ஞாபகம் இல்லை உலகங்கள் சேர்ந்து நிறைய இருக்குது பதினாலு பதினாலாக ஒரு குரூப் குரூப்பாக இருக்குது அதெல்லாம் சேர்ந்தது ஒரு அண்டம் அந்த மாதிரி அண்டங்கள் எல்லாம் சேர்ந்தது ஒரு நூறு கணக்கு பிரம்மாண்டம் அப்புறம் கடைசியில் என்னென்னா நம்முடைய எல்லைக்கு எட்டாதுன்னு சொல்லி சொல்லி ஓரளவுக்கு போய் எவ்வளவு கொஞ்சம் நேரம் இழுக்க முடியுமா ஜவ்வு மாதிரி இழுத்து அதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு சொல்லிவிடுது அது உண்மையும் கூட ஜவ்வு மாதிரி இழுக்கிறது இல்லை உண்மையாக தான் உண்மையாக தானே இன்னும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க வந்து இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இன்னும் நம்ம கால் பகுதியை கூட எட்டிட்டோன்னு சொல்லவே முடியாது எத்தனை பர்சன்டேஜ் முடியலன்னு தான் சொல்கிறாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம் செல்ஃபோன் வந்தாச்சு அது வந்தாச்சு இது வந்தாச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் கம்யூனிகேஷன் வந்தாச்சுன்னு சொல்கிறோம் சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க இந்த இயற்கையினுடைய அதிசயங்களை பார்க்க பார்க்க பார்க்க பிரமிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறான் பண்ண முடியல இன்னும் என்னெல்லாம் இப்போ வந்து நம்ம தாத்தா காலத்தில் இல்லை நம்ம காலத்தில் வந்தது செல் செல்ஃபோன் நமக்கு தெரிஞ்சு வந்தது யோசித்து கரண்ட்டை பார்த்தபோதே இப்போ இதே பெரிய பஸ்ஸு ஓடுதுன்னா பயந்து வீட்டுக்குள்ளே போனவங்களாம் உண்டு ரோட்டில் பஸ்ஸு ஓடுது கார் ஓடுதுன்னா அய்யோ அப்படின்னு ஓடிப்போய் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சவங்களாம் உண்டான் அந்த காலத்தில் இப்போ பஸ்ஸு ரோட்லேயே போகுது அங்கேயே நிற்கிறான் நகரக்கூட மாட்டேங்கிறான் இப்போ வந்து அந்த ஒழிஞ்ச காலம் எங்கே அங்கே இப்படி கார்னு அவன் நிற்க நகரக்கூட மாட்டேங்கிறாங்க அவ்வளோதான் இப்போ விஷயம் என்னென்னா இதை இந்த பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சமகாபூதங்களிலிருந்து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 भेद ஈஷரோ குருராத் மூதவி வோமவது வப்தே திணா மூத்த ஓரி ஓ